அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளை மழையும் நிறைந்த ஒரு நாளின் இரவு வேளையில் ஒரு வயது முதிர்ந்த தம்பதியர் ஒரு சிறிய விடுதியின் வரவேற்பு அறைக்கு சென்று தங்குவதற்கு இடம் கேட்டனர் ஆனால் அந்த நாளில் அறைகள் எதுவும் காலியாக இல்லை இருப்பினும் அந்த விடுதியின் மேலாளராக பணி செய்து வந்த ஜார்ஜ் போல்ட் என்ற வாலிபன் புயல் வீசும் அந்த இரவில் அந்த முதியவரை வெளியே அனுப்ப மனதின்றி தான் தங்கியிருந்த அறையிலே அவர்களை தங்க வைத்தான் காலையில் புறப்பட்டுச் செல்லும் பொழுது அந்த தம்பதியர் அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய ஹோட்டல் ஒன்றுக்கு மேலாளராக இருப்பதற்கு நீ தகுதி படைத்தவன் என்று ஜார்ஜை பாராட்டிச் சென்றனர் மூன்று ஆண்டுகள் கழிந்தது ஜார்ஜ் போல்டின் பெயருக்கு அந்த தம்பதியிடமிருந்து ஒரு தபால் வந்தது தங்களை சந்திக்க வருமாறு கேட்டுக்கொண்ட கடிதத்துடன் நியூயார்க் வந்து செல்ல விமான டிக்கெட்டும் இணைக்கப்பட்டிருந்தது ஜார்ஜ் போல்ட் நியூயார்க்கு சென்று அவர்களை சந்தித்தார் அந்த பெரியவர் ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டலுக்கு அவரை அழைத்துச் சென்றார் இந்த ஹோட்டலை நான் கட்டியுள்ளேன் இதற்கு மேலாளராக நீ பணிபுரிய வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டார் அமெரிக்காவின் முதல்தர ஹோட்டல்களில் ஒன்றாக திகழும் பால்டாப் அஸ்போரியா ஹோட்டல்தான் அது ஜார்ஜ் ஒரு நாளில் செய்த உண்மையான உதவி அவனை மாபெரும் உயர்வுக்கு கொண்டு சென்றது உண்மை எப்போதும் தன்னை மெய்ப்பிக்க முயற்சி செய்வதில்லை உண்மையை தேடுவது யாருடைய துணையாலும் நிகழக்கூடியதல்ல உண்மையை காட்டிலும் சிறந்தது உண்மை தருகின்ற அனுபவம் உண்மையாயிருப்பவர்கள் தமக்குள் மலர்ச்சியை பெற்றிருப்பார்கள் நாமும் நம்முடைய வாழ்வில் உண்மையோடு செயல்படுவோம் நிச்சயமாகவே உயர்வை அடைவோம் நன்றி